வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஒன்றாவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்து தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றுக்குள் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் தொடர் மழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் பாதிப்புக்காக ராம்கோ சிமெண்ட் வேலமாள் கல்வி அறக்கட்டளை எஸ்ஆர் எம் கல்விக்குழுமம் சரவணாஸ்டோர் சார்பில் தலா ஒரு கோடி முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதியாக வினீத் கோத்தாரி பதவியேற்றார் நாகை மாவட்டம் நீர்நிலை நிவாரண முகாமில் தங்கியிருந்த நான்கு பெண்கள் விபத்தில் பலியாகினர் சென்னை சென்ட்ரல் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ சேவையில் பாதிப்பு அடைந்தது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மரக்கானத்தில் மூன்று நாட்களாக தொடர் மழை காரணமாக உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கின கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் தாண்டிக்குடி காமனூர் கேசிப்பட்டி பெரியூர் பூலத்தூர் போன்ற ஊராட்சிப் பகுதிகள் கஜா புயலால் கடும் சேதம் அடைந்துள்ளது தாமதிக்கப்பட்ட நீதி என்ற நிலையை தவிர்க்க வழக்கறிஞர்களும் உதவ வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ள புதிய நீதிபதி வலியுறுத்தியுள்ளார் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு குவியல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றினை இணைய உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ங்கள் இந்திய செய்திகள் டில்லியில் துவாரகா பகுதியில் குழந்தை கடத்த வந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஆப்பிரிக்கர்கள் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்பாதுகாப்புக்காக எதிரியை தாக்கி அது மரணத்தில் முடிந்தால் அது கொலை குற்றமாகாது இருபத்தி ஏழு ஆண்டுகால வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது நாட்டில் சிறைகளுக்குள் தனி அரசு இயங்குகிறதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பாகிஸ்தானில் நடைபெறும் குருநானக் தேவியின் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது இந்திய சீக்கியர்களை சந்திக்க இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் அனுமதி மறுத்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஆப்கானிஸ்தானில் மசூதி மீது வெடிகுண்டு தாக்குதல் இருபத்தி ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பலியாகியுள்ளனர் கடந்த இருபது ஆண்டுகளில் முதல் முறையாக பெய்ஜிங் நகரின் மக்கள் தொகை குறைந்துள்ளது புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஹாட்வாட் பல்கலைக்கழகத்தின் மாணவ அமைப்பு தலைவராக அமெரிக்காவிற்குள் புலம்பெயர்ந்துள்ள ஸ்ருதி பழனியப்பன் இந்திய வம்சாவளி பெண் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பாகிஸ்தானின் கராச்சி சீன தூதரகத்தில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது பத்திரிகையாளர்கள் கஷோகி கொலை தொடர்பாக இளவரசர் முகமது பின் சல்மான் குறித்து விமர்சிப்பதை அமெரிக்கா உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று சவுதி அரேபிய எச்சரிக்கை விடுத்துள்ளது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமானது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் நோய்தாக்கத்தினால் உயிரிழந்த தனது தொழிலாளர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளது வணிகச் செய்திகள் ஏடிஎம் இயந்திரங்களை பராமரிப்பதற்காக அதிக அளவில் செலவிட வேண்டியிருப்பதால் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒன்று புள்ளி பதினைந்து லட்சம் ஏடிஎம்கள் தொழில்துறை அமைப்பான ஏடிஎம் இயந்திரங்கள் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு கூறியுள்ளது உணவு தானியங்களை பேக்கேஜ் செய்வதில் நூறு சதவீத பைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ரூபாய் மதிப்பு தொடர்ந்து ஏழாவது நாளாக அதிகரித்தது டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ரூபாய் எழுபது புள்ளி அறுபத்தி இருந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு தொடர்ந்து ஏற்ற இரக்கத்துடன் காணப்பட்டது மூன்று ரூபாய்க்கு மேல் சரிந்ததால் இறக்குமதியாளர்கள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலாம் நாள் ஆட்ட நேர முடிவின்போது தனது முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று ஓட்டங்களை குவித்துள்ளது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி போட்டியில் இந்தியா பதினோரு ஓவரில் 90 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆறாவது பெண்கள் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸில் நடந்து வருகிறது இந்நிலையில் அரை இறுதிப் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் மோதியது இதில் இங்கிலாந்து அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை மெரிகோம் வடகொரியாவின் ஹயாங்கை வீழ்த்தி இறுதி போட்டிக்குள் நுழைந்தார் கார்த்திக் ராஜா இயக்கத்தில் சந்தீப் கிஷன் நடிப்பில் உருவாகியுள்ள கண்ணாடி படத்தின் வெளியிட்டுள்ளது நயன்தாரா இதுவரை ரூபாய் நான்கு கோடி சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த அவர் கோகிலா படத்துக்கு பின் தனது சம்பளத்தை ரூபாய் ஆறு கோடியாக உயர்த்தியுள்ளார்